சனீங்கங்கேஜஸ்வினாவை ஓகிஷா ஓனவசோமீதினாவிஷ்வா வசுந்துத वैरोचनीं सुतरसितरसे தபாஜீ வை ஓச்சனீ க்மதுஷ்டா துர்ாந்தேவீம்ணமே சுத்தரே நமே ஃபுறானு விஷ்வோச்ச பித்வீபுலீவா காயனோ விஷ்வோஜாத்தேதூன்னா அனை அத்திரிவன் மனசாங்கோஸும் போதூனிபேம சாஹத் சனப்பர்ஷத விஷ்வா மேவதித்த ரத்னோஷி கமீடியோ அரேஷு சனச்சோ தானிய சத்சி ஸ்வச்சா தனுவம் பிப்பயஞ்ச மாயோஷ்டுஜோந்திரோரச்சேமா நாக்கமசோ வைஷவீன் லோக்கை மாதைய இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த ஜெகத் காரணமான ஈஸ்வரனுடைய லக்ஷணங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது அந்த ஈஸ்வரனுக்கு பல ரூபங்கள் இருக்குது ஒரு ஒரு ரூபத்திலே இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை தெரிஞ்சுண்டு தியானம் பண்ணணும் அந்த தியானம் பண்ணுறத்துக்கு அவரே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணணும் வித்மகே தீமகி பிரச்சோதயாத் வித்மகேனா தெரிஞ்சுப்போம் தீமகின்னா தியானம் பண்ணுவோம் பிரச்சோதயாத்னு சொன்னால் நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு அனுகூலத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை ஆக இந்த வித்மகே தீமகி பிரச்சோதயாதுங்கிறது தான் திரிபதா காயத்ரி காயத்ரிக்கு மூணு பாதம் இருக்குது அதாவது இருபத்தி நாலு எட்டு எட்டு அக்ஷரமாக வரணும் கணக்கு மூவெட்டு அது மூணு பாதம்னு பேர் இதையும் சில பேர் சொல்லுவாள் வித்மகே தீமகி பிரச்சோதயாத் அதுதான் மெயின் மூவெட்டு 24 நாலு லட்சம் இங்கே காயத்ரி சந்தஸ் தான் அது அதில் த்ரிபதா காயத்ரி சொல்லுவோம் மூன்று பாதங்களே உடையது காயத்ரி சந்தஸ் காயத்ரி ச சந்தில் நூற்றி எட்டு சந்தஸ் இருக்குது அதில் காயத்ரி சந்தஸ் விசேஷமான சந்தஸ்ன்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையிலே சொல்வார் சந்தஸ் ஆம் காயத்ரி அஸ்மி நான் வந்து சந்தஸ்சில் காயத்ரி சந்தஸ் தான் இருக்கேன் ஆனால் நம்ம ஜபம் பண்ணுற பேர் காயத்ரி இல்லை அது சாவித்ரி மந்திரம் சாவித்ரி மந்திரம் இன் காயத்ரி மீட்டர் சாவித்ரி மந்திரத்தை காயத்ரி மீட்டரில் வச்சிருக்கு அதனால் காயத்ரி பிரசித்தமாகிடுது அதில் சவிதா தான் தேவதை ஆயாத்வித் அனுவா அனுவாகசு வாமதே ரிஷி கடைசியில் முடிக்கிற போது சவிதா தேவதான்னு முடிச்சுருந்தான் பண்ணுறோன்ன விஸ்வாமித்ர ரிஷி நெச்சுத் காயத்ரி சந்தா சவிதா தேவதா அதுலேயும் ஒரு அக்ஷரம் கம்மி அதனால் இருபத்தி நாலு அது அர்கியம் கொடுக்குற போது தான் இருபத்தி நாலு லட்சம் அப்போ சத் சவித்துரு இம்னு போட்டால் தான் வரும் மியா போட்டோமானால் இருபத்தி தான் இருக்கும் அதனால் நெச்சரித் காயத்ரின்னு அதுக்கு பேர் இல்லை ஜபிக்கிற காயத்ரி வந்து இருபத்தி நாலு உள்ள காயத்ரி இல்லை அது சத்துர்வி சதுர்விகம்சத்தியரா அப்படின்னு சொல்லி விதத்திலே வருது இதுலேயே வருது வரப்போகிறது கொஞ்சம் நேரத்தில் ஆனாலும் அது நெச்சரித் காயத்ரி சொல்லி நம்ம ஜப்பம் பண்ணுறோம் இப்போ இந்த காயத்ரி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஸ்நானத்துக்கான மந்திரங்கள்லாம் வந்து பகவான் தான் நமக்கு வாழ்க்கையில் முதற் பொருள் எப்போ அவர் தான் முக்கியம் ஆகையினாலும் இத்தனை நேரம் விஸ்தாரமாக காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமிஹி தன்னோதுர்கி பிரச்சோதயாத் அது வரைக்கும் வந்து ஈஸ்வரனை பற்றின லக்ஷணங்களும் ஈஸ்வரனை நாம் தியானம் பண்ணணுங்கிற விஷயங்களும் வந்தது அதுக்கப்புறம் வந்து தூர்வாசூக்தம் அருகம்புல்லை வச்சுட்டு ஜபிச்சுண்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அருகம்புல்லை வச்சுட்டு அதுக்கு ஒரு பிரார்த்தனை அப்புறம் உடம்ப தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மண் மிருத்திகா அதுக்காக மிருத்திகா சூக்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஸ்நானம் பண்ணுறதுக்காக நதியில் போய் எப்படி ஸ்நானம் பண்ணணும் வருணனை எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு விஷயம் வந்தது அகமருஷனை சூக்தம்னு பேர் ஹிரண்யசங்கம் வருணம் பிரபத்திய சொல்லி வருணனுடைய லக்ஷணங்கள் எல்லாம் சொல்லி வருணனை பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்தோட மகிமையெல்லாம் சொல்லி நமக்கு என்னெல்லாம் இந்த ஸ்நானத்தினால என்னெல்லாம் நமக்கு ஏற்படணும் நன்மைகள்லாம் ஏற்படணுங்கிற பிரார்த்தனை பண்ணி நம்ம முன்னாலே செஞ்ச தப்பெல்லாம் போகணும் இனிமே நிறைய புண்ணியங்களை நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நதி ஸ்நானம் அப்போ அது அதோட முடிச்சிட்டோம் கடைசியாக பார்த்தோம் कार्या कार्या प्रमुच्यते அஹமேவாரியவகீர்ணிஸோணுத்தல்பருணோபர்ஷண்தாத் பிரமுச்சே ரஜோமிஸ்மும் ருதயஸ்வதீரா ஆகாந்தசமுதிரே விதர்மனையன் பிரஜானவிவா இ இதோடு முடிச்சுட்டோம் ஆக கடைசியாக இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஸ்நானத்துக்குடிய மந்திரங்கள் ஸ்நானாத ஊர்தம் ஜபியம் மந்திரங்கிற வித்யாரண்யர் இந்த கடைசியாக பார்த்த ஆக்ராந்த் சமுத்திராங்கிறது வந்து ஸ்நானத்துக்கு பிறகு ஜபிக்கிற மந்திரம் அதை முடிச்சுட்டோம் போன தடவை முடிச்சுட்டோம் அந்த கடைசி வாக்கியத்தோட அர்த்தத்தை தமிழில் சொல்கிறேன் அது ரொம்ப நீளமாக இருக்கு உலகத்திற்கு உற்பத்தி ஸ்தானமாகியவரும் எங்கும் பரவி இருப்பவரும் உலகின் நாயகரும் நன்மைகளை பொழிபவரும் ஆகிய பரமாத்மா ஆதியில் கர்மபலனுக்கு தக்கபடி பிரஜைகளை சிருஷ்டித்தார் பாவனமாயும் சிறந்ததாயும் உயர்ந்ததாயும் உள்ள இடத்தில் உமாதேவியுடன் ஹயக கமலத்தில் உமாதேவியுடன் இருந்து அருள் புரிகிறார் உயிர்களை இயக்குவிக்கும் அவர் சந்திரனை போல் வளர்ப்பவராகவும் பெரிதும் மகிழ்ச்சி ஊட்டுபவராகவும் விளங்குகிறார் இதுதான் தமிழில் கடைசியாக பார்த்து அர்த்தம் சொல்கிறேன் அது ரொம்ப நீளமாக இருக்குது அவரோடது இந்த பகவானுடைய பெருமை எல்லாம் சொல்லி அப்பேற்பட்டவர் நமக்கு எல்லா கர்மஃபலம் எல்லாம் கொடுத்துட்டுருக்காருங்கிறது நினச்சுகிட்டே இருக்கணும் அடிக்கடி ஒழுக்க அதாவது எல்லாம் வந்து வேறு எதாவது வாய்ப்பே கிடையாது வீணாக்க முடியாது ஏன்னா தர்மத்துக்கு லட்சணம் சொல்கிற போது சாஸ்திரம் த என்னன்னு கேட்டதுக்கு சோதனா லட்சணார்த்தோ தர்ம தர்மத்துக்கு அதுதான் சத்தியம் வதா தர்மம் வதான் இல்லையா அது அர்த்தம் சோதனா லட்சணார்த்தா இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது நாம் அதை வந்து கேட்கணும் கேட்டு ஆகணும் கேட்டால் நல்லது கேட்கலைன்னா அது ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அதனால் வேதத்தை நம்ம என்ன என்ன வச்சுருக்கோம்னா வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது யாரோ ஒருத்தர் போய் நரசிம்ம பாரதியிட்ட அந்த காலத்தில் கேட்டிருக்கார் எங்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கோ எல்லாத்தையும் பண்ணி கொடுங்கோன்னு கேட்டிருக்காரு அவர்கிட்ட அவர் சொல்லிருக்கார் நான் இப்படிப்பா அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் சர்வஜனாச்சே எல்லாம் தெரிஞ்சவர் ஆச்சேன்னு சொல்லியிருக்கார் அதுவே நீ துறை சொல்லித்தானே எனக்கு தெரியுதுன்னார் அதுவே நீ சொல்லித்தானே எனக்கு தெரியுது அப்பா நான் சர்வக்கனுங்கிறது எனக்கே தெரியலையே நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது அப்போ நான் சர்வக்கியன் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் அந்த அருமையான ஒரு அவரோட அந்த இதை அழகாக எழுதியிருக்கா இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் ரொம்ப பெரிய சமுத்திரம் என்ன நானோ நீயோ பூர்ணமாக அதை அனுஷ்டிச்சு முடியாது நம்ம எவ்வளோ முடியுமோ அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும் நாளைக்கு நமக்கே இன்னும் அனுஷ்டிக்கணும்னு ஆசை வரும் அப்போ அனுஷ்டிக்கிறதுக்கு நமக்கு அதில் விஷயம் இருக்கணும் அதனால் நமக்கு ஆசை கூட கூட நம்ம என்ன தர்மத்தில் ருச்சி கூட கூட நமக்கு இன்னும் அனுஷ்டிக்கணும்னு ஆசை வரும் அப்போ அது இருக்கணும் நம்ம எத்தையோ குறைச்சி விட்டோன்னு வச்சுக்கோ இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோ அப்புறம் மேலே போகிறதுக்கே வழியே இல்லை இல்லை தர்மம் பெரிய சமுத்திரம் அது நானும் பூர்ணமாக அனுஷ்டிச்சுவிட முடியாது நீயும் அனுஷ்டிச்சுவிட முடியாது எவ்வளவு முடியுமோ அனுஷ்டிப்போம் இன்னும் நம்மளை காட்டிலும் நல்ல தகுதி உள்ள வாழ்லாம் பிற்காலத்தில் வந்தான்னா அவள் இதை காட்டிலும் நல்லா அனுஷ்டிக்கணும் நமக்கு எடுத்துகிட்டு போகலாமா அதனால் அது இருக்கிறது இருக்கட்டும் உன்னாலும் முடிஞ்சது நீ பண்ணு என்னாலும் முடிஞ்சது நான் பண்ணுறேன் குறைக்கணும் போகணுங்கிற வார்த்தையை பேசிவிடாது ஏன்னால் அது பெரிய வாழ்லாம் ஒரு காலத்தில் நமக்கு ஏதோ இந்த காலத்தில் அதெல்லாம் முடியலை சக்தி இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அதை வந்து நீ இது பண்ணாது இடையில சொல்கிறேன் எதுக்குன்னா இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்தில் ஜோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா பாருங்கள் காலம்பற எழுந்ததுலேருந்து பார்த்தா பட்ல எழுந்திருக்கிறதுலேருந்து இவ்வளோ வரைக்கும் கர்மாக்கள் இருந்துகிட்டே இருக்குது அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கையாக இருந்ததுனால வாழ்க்கை சௌரியமாக இருந்தது தினம் அதுக்கப்புறம் வருவாள் அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டுருப்பாள் இதேனா வாழ்க்குது ராஜாக்களோ ஜனங்களோ மற்ற வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா அரிசியை அனுப்பிச்சி விடுவா காய்கறியை கொடுத்துடுவாள் எல்லாம் பண்ணிவிடுவா இவ்வாழானா எல்லாருக்கும் நல்லதை பண்ணிட்டு ரொட்டீனே வாழ்க்குது வேற இல்லையே என்னால் அது அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கா இப்பவும் பண்ண முடியறது நிறைய நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அனுஷ்டிக்கத்தான் முடிகிறது இப்போ இது கடைசியாக இந்த ஸ்நானம் முடிஞ்சாச்சு ஸ்நானத்துக்கு அப்புறம் ஒரு ஜபம் பண்ணியாச்சு அப்புறம் சில மந்திரங்கள் வருதுங்கிறார் என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காதெல்லாம் நிறைய வந்து சேரும் அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறது தான் பிரார்த்தனை இதான் ஜா இந்த துர்கா சுத்தம்னு இதை சொல்கிறோம் ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஒரே ஒரு ருக்கு தான் துர்காவை பற்றி வர்றது ஆனால் மற்றதெல்லாம் வந்து எல்லாம் அக்னியை பிரார்த்தனை பண்ணுறதாக இருக்குது ஏன்னா பிராமணனுக்கு அக்னிர் தேவஹா அக்னிர்தேவோ திஜாதினாம் இன்றைக்கும் பல வீடுகளில் இந்த மூணு அக்னி இருக்குது அக்னி தான் பூஜை அக்னி தான் காலம்புரை எழுந்திருக்கிறா பூஜை பண்ணுறா எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா பிரதக்ஷம் பண்ணுறா நம்ம இப்போ பூஜா ரூம்னு வச்சுருக்கிற மாதிரி அக்னி தான் கார்கிபத்தியம் ஆகவனியும் தாக்ஷிணா சொல்லி அது ஒன்றும் அகு ஆகுதி அது அப்படியே கொஞ்சமாக இருந்துகிட்டே இருப்போம் இல்லையே சார் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் இது பண்ணினா நம்ம உண்மையை போட்டு வைப்போம் இல்லையே அது மாதிரி போட்டு வச்சிருப்பார் சாயங்காலம் ஆனால் இது பண்ணிக்கலாம் சௌரியமா இருக்கும் இது அக்னிய பிரார்த்தனை வித்யாரண் சொல்கிறார் அனிஷ்ட பரிகார்த்தத்துவ ஜப்பியாக மந்திராக நமக்கு வந்து அனிஷ்டம்னா எது பிடிக்கலையோ அது வரப்படாது அனிஷ்டமானது பரிகார பரிகாரத்துக்காக அனிஷ்ட பரிகாரத்துக்காக வந்து சுகம் என்ன என்ன துக்கம்னா என்னென்னா ஆழ்காள் மாறுறது எது சுகம் எது துக்கம் அப்படின்னு கேட்டோம் ஆனால் எது நமக்கு பிடிக்குமோ அது சுகம் எது நமக்கு பிடிக்காதோ அது துக்கம் துக்கத்துக்கும் சுகத்துக்கும் லக்ஷணம் இப்படி ஒன்று சொல்லியிருக்கு நிறைய இருக்குது அதில் ஒரு லக்ஷணம் இது எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் அதனால் இப்போ வந்து பெரிய மலையெல்லாம் ஏறுறான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏறுறான் பார்க்குறோம் அவனுக்கு அது சுகமாக இருக்குது அதனால அவன் சந்தோஷப்பட்டுன்னு ஏறுறான் நமக்கு அது அப்படி பண்ணால் நமக்கு அது துக்கம் ஆக இஷ்டந்தான் சுகம் எது பிடிக்குமோ அது சுகம் எது பிடிக்காதோ அது துக்கம் வந்து சுகதுக்கமே ஏமாற்றுறது ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ஆகையினால என்னென்னா சுகதுக்கத்துலையே ஏமாற்று அது நமக்கு தெரியல அது மாயா வேலை தர்மமாக போனோம்னால் நமக்கு எது வாஸ்தவமான சுகம்னு புரியும் எதை விரும்பணும்னு தெரியும் எதை விரும்பக்கூடாதுன்னு தெரியும் பழக்கம் வரணும் இந்த மந்திரங்கள்லாம் அதுக்கான பிரார்த்தனை வாழ்க்கையில் அனிஷ்டமானது வரக்கூடாது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது இதுதான் வந்து துக்கம்னு சொல்கிறது அதை நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம விரும்பாமல் புரிஞ்சு அதுக்கு போகணும் ஆனால் நமக்கு சுபாவமாக பிடிக்கிறது வேறு விஷயம் சாஸ்திரம் சொல்லி பிடிக்கிற விஷயம் வேறு படித்தாதான் புரியுது பார்ப்போம் பார்த்துட்டோம் ஜாத்தவேதசே சுனவாம சோமமராத்தீயதோ நிதஹாதி வேதா ஜாத்தவேதசே சோமம் சுனவாம அப்படி படிக்கணும் படித்தா தான் புரியணும் அக்னி பகவானுக்கு நாம் சோமரசத்தை புழிஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சோமரசத்தை புழிஞ்சு சோம யாகத்தில் சோமரசத்தை புழிஞ்சி இப்ப வந்து இதை எழுதுறாரு இந்து மதம் சொல்லி துப்புளக்கில் எழுதிட்டு இருக்கார் சோ இதெல்லாம் பத்தி எழுதுறாரு நல்லாவே எழுதுறாரு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ ஜனங்களுக்கு புழி வைக்கிறதுக்காக அந்த சோமரசம் நைவேத்தியம் அது சோமரசம்ங்கிறது ஒரு கொடியை புழிஞ்சு அந்த பாத்திரத்துல வச்சு ஒரு மரபாத்திரத்துல வச்சு நைவேத்தியம் பண்றது அதனால சோமம் சுனவாம ஜாத்த வேதசேங்கிறது ஏன் அதுக்கு ஜாதவேதஸுன்னு பேர் சொல்கிறார் வித்யாரண்ய சொல்கிறார் அதாவது அதை பண்ணுறபோது தான் நமக்கு வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாங்கிற ஞானம் வர்றதாம் அக்னியை உபாசனை பண்ணாதான் அக்னிக்கு ஒரு பேர் ஜாத்தவேதா ஜாத்தம் வேத்தி இது ஜாத்த வேதாக ஜாதவேதாக அப்படின்னு பேர் ஜாதவேதாக சொன்னால் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் யார் நல்லா அக்னியை உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு நல்லா புத்தி வளரும் என்பது நம்முடைய அதிருஷ்ட விஷயம் அது நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லப்படாது நம்ம அதை பார்த்துருக்கோம் அனுபவத்தில் கூட இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அக்னியை உபாசனை பண்ணுறவனுக்கு அதனால தான் சொல்கிறோம் எத்தே அக்னே தேஜஸ்தே நாகம் தேஜஸ்வி பூ எத்தே அக்னே வர்ச்சஸ்தே வர்ச்சஸ்வி பூயாசம் எத்தையக்னே ஹரஸ்தே நாகம் ஹர் பூயாசம் மஜி மேதாஜி பிரஜாம்ஜி அக்னிஸ் தேஜோ சமிதாதாரத்துலே வந்துவிடுறது அதில் அக்னிகிட்டு இருந்து தான் நமக்கு ஞானம் வருது அது நம்மளுடைய பூஜை பண்ண பண்ண பண்ண அக்னியை உபாசனை பண்ண பண்ண புத்தி சக்தி விரத்தியாகிறது அதனால் மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் வர்ச்சஸ்வி பூயாசம் பிரம்ம வர்ச்சஸ்வி பூயாசம் ஆயுஷ்மான் பூயாசம் அன்னாதோ பூயாசம் இதெல்லாம் தினம் பிரார்த்தனை சமிதாதாரத்தில் ஆக ஜாத்த வேதகான்னு சொல்கிற வார்த்தைக்கு வேதான்னா ஞானம்னு அர்த்தம் அதுவும் கர்த்தவிய விஷயானி ஞானானிங்கிற செய்ய வேண்டிய ஞானம் என்னெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஞானத்தை கொடுக்குறார் அக்ரி பகவான் அவருக்கு நமக்கு அவர் ஞானம் கொடுக்குறார் அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா சோமரசத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகும்னா வேதா அராத்தீயத்திதாதி இந்த வேதகாங்கிறது இந்த இடத்துல அக்னி இந்த அக்னி பகவான் இருக்காரு வேதகானா அறிவுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அராத்தி எந்த காண்டெக்ஸ்டில் அவர் அக்னின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் வித்யாரண்ய சுவாமி வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ண வித்யாரண்ய சுவாமி இதுக்கு அப்படியே அர்த்தம் பண்ணிருக்கார் மாதவாச்சாரியங்கிற பேரில் முதல்ல இருந்திருக்கார் அப்புறம் தான் வித்யாரண்யர் சொல்லி சரித்திரம் சொல்கிறது அவரை பற்றி இப்போ இந்த வேதகா நிதஹாத்தின்னு சொன்னால் பஸ்மீ கரோத்தி நிதராம் தகத்தி தஹாத்தின்னு மாறுறது நான் எரிச்சுடுறது யாருன்னா நம்மளை எதிரியாக நினைச்சி நமக்கு கஷ்டங்கள்லாம் கொடுக்குறவன் இருக்கானே அவனை எரிச்சுடுறது இல்லாட்டி நமக்குள்ளே இருக்கிற பாபங்களே எரிச்சுடுறது ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் வெளிலேயும் நம்ம அனுஷ்டானங்களையெல்லாம் இது பண்ணிட்டு கஷ்டப்படுத்திண்டு நிறைய நடந்துருக்குன்னு சொல்கிறேன் யாகங்களெல்லாம் அழிக்கிறதுங்கிறது ராட்சசாலும் சுபாவம் என்றைக்குமே வந்து ஒரு நாஸ்தி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சத்கர்மா பண்ணுறவனே நிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும் அது அவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு இவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் அவன் டைரெக்டாக பண்ணுறது இல்லை அதன்கிட்டே பிரார்த்தனை பண்ணிடுறோம் அராத்தி யத்தஹான்னா சத்ரு சத்ரும் இச்சதா சத்ருத்வம் இச்சதா அராத்தி யத்தஹான்னு சொன்னால் என்னை வந்து சத்ருவான்னு நினைக்கிறான் சில பேர் நான் யாருக்கும் சத்ரு கிடையாது நான் ஏதோ நாட்டுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி நினச்சிக்கிறான் அனாவசியமாக இப்படித்தானே இருக்கு நம்ம ஊர்லாம் சும்மா சாமியார் மடம் எடுத்துகிறாருன்னா எல்லாரையும் கெடுக்கிறான்னு விடுவோம் அதனால் வந்து அப்படி அப்படி தப்பாக நினைச்சுக்கிறானே நம்ம நல்ல காரியம் பண்ணுறது தப்பாக நினச்சிக்கிறான் ஆகா எல்லாம் என்ன பண்ணும்னா வேதா நிதாதி இப்போ இது சத்ருத்துவம் இச்சதாக தானே சத்ருவா நினைக்கிறவாழை பஸ்மி கரோதி நிதஹாதி சாதாரண மகான்கள் நினைக்க போறதில்லை பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே தான் ஆனாலும் வந்து சத்கர்மா விருத்தி ஆகணும்னு சொன்னால் பகவானே சொன்ன மாதிரி விநாசாயச்ச துஷ்கிருதாம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் எதா யதா இது தர்மஸ் க்ளாநிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ் ததாத்மானம் சாம் அதர்மம் பண்ணுறவாட இது பண்ணுறது பகவானோட வேலை தானே நம்ம வேலை இல்லை அதனால் பகவான் பண்ணிடுவார்னு சொல்கிறோம் நம்ம பண்ண மாட்டோம் நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறவாட நாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவர் அதை பார்த்து அக்னி பகவான் அதை பார்த்து நிடுவார் அப்பா வேதம் வந்து வேதம் அக்னி வேதம் அதை வந்து தகனம் பண்ணிடும் நிதஹாதி வேதா சஹா சனஃபரிஷ அது துர்காணி இதில் வந்து துரிதாத்தியக்னிருக்கு இல்லையா அங்கே ஒரு அத்து ஒடு அத்தி ஒடிஞ்சுருக்கு அத்தி அக்னிஹின் அது அத்தியக்னிஹீந்து அந்த அத்தியை கொண்டு பரிஷத்திக்கு முன்னாடி போடணும் அதி பரிஷதி சஹான்னு அந்த அக்னி பகவான் நகா நம்முடைய விஸ்வாதுர்கானி இந்த நகாங்கிறது வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாடாக இருந்தால் இது வந்து சதுர்த்தி பகுவச்சனம் அப்படி சொல்லணும் ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் இந்த நகா ரெண்டு மூணு தடவை வரும் இடத்துக்கு இடம் மாறுவது ஷஷ்டி பகுவச்சனமாக இருந்தால் மாறி போயிடும் அர்த்தம் மாறிடும் அது இது சதுர்த்தி பகுவச்சனம் நகாங்கிறது மஹ்யம் மே ஆவாபியாம் நௌ அஸ்மா அஸ்மபியம் நகா அப்படி சொல்லணும் இல்லை நகா அந்த அர்த்தம் ஏன்னா இல்லாட்டி அஸ்மாக்கம் நகான்னு சொன்னால் அது ஷஷ்டி பகுவச்சனமாக அங்கேயே நகா இருக்குது அந்த அர்த்தம் இல்லை இப்போ தியோஜோன பிரச்சோதயாத் இருக்கு இல்லையா அங்கே நகாங்கிறது வந்து நம்முடையன்னு அர்த்தம் இங்கே நமக்குன்னு அர்த்தம் நமக்குங்கிறதுக்கும் நம்முடையங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கே வேறு பொருளாகிடுறது சம்பந்தம் உள்ள பொருள் நமக்குன்னா அது சம்பந்தம் உள்ள வஸ்துன்னு கிடையாது நக விஸ்வாதுர்கானி அதி பரிஷதி விஸ்வா துர்கானின்னு சொன்னால் எல்லா கஷ்டங்களையும் அர்த்தம் துர்கம்னு சொன்னாலே கஷ்டம் துர்கம்ங்கிறது இந்த கோட்டை கட்டுவாட அதுக்கு பேர் திரு சங்ககிரி துர்கம்மா துர்கம்னு சொன்னால் துக்கேன கமனம் ஈஸியாக உள்ளே போயிட முடியாதுன்னு அர்த்தம் அதனால் அதுக்கு பேர் துர்கான்னு பேர் துர்காங்கிற வார்த்தை வந்து கோட்டை தடுப்பு ஈஸியாக போயிட முடியாது கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும் ஒரு அகழி இருக்கும் அதில் நிறைய முதலே இருக்கும் அதில் ஈஸியாக போயிட முடியாது அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு ஒரு மேலே ஒரு பாலம் போடுறதுக்கு அவன் வந்து போட்டால் தான் போக முடியும் அங்கே போனால் உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ கொட்டும் அந்த ஏதோ ஒரு கோட்டை கூண்டு போனான் அப்படியே காய்ச்சல் என்னையும் ஊற்றுவான் விட்டான்னா அவ்வளோதான் வெளியிலேருந்து உள்ளே வரான் அப்படியே அத்தனையும் செத்து விடுவான் அப்படிலாம் காப்பாற்றுறதுக்கு அந்த கோட்டைக்குள்ளே உட்காந்துட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு விஸ்வா துர்காணின்னு சொன்னால் எல்லா கஷ்டங்களையும் நடிச்சான் எல்லா கஷ்டங்களையும் நீக்கிவிட வேண்டும் அத்தி பரிஷத்து அதி பரிஷத்து அங்கே ஒன்று இருக்குது அத்தி இருக்கு ரெண்டையும் சேர்த்துக்கணும் போல் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல அத்திக்கு அர்த்தம் போடலைவர் அப்புறம் விஸ்வா துர்காணி பரிஷததி சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா இருக்கு இல்லையா இது அர்த்தம் இன்னும் இதாக இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவர் நாசம் பண்ணுவார் அழிப்பார் அதிசயேன்னு நாசத்து நிச்சயமாக ஒன்றும் மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சுடுவார் நம்ம கஷ்டங்களெல்லாம் எப்படின்னா அக்னி சிந்தும் நாவா இவ சிந்து நாவா இவன்னு சொன்னால் கடலை எப்படி கப்பலால் கடக்கிறோமோ படகால் கிடக்கிறோமோ அப்படி நம்முடைய கஷ்டத்தை வந்து துரிதம்னா கஷ்டம் துரிதக்ஷயத்வாரா சொல்கிறோமோ இல்லையா துரிதம்னாலே ஒரு பாட்டு பாடுவேன் பர்வத்த ராஜகுமாரி பவானி பஞ்சய கிருப்பையா மமதுதானி அப்படி பாட்டெலாம் நான் சொன்னால் தான் துரிதம் என்ன சம்ஸ்கிருதம் டைரெக்டாக சம்ஸ்கிருதம் படிக்கலைன்னா இப்படிலாம் சொல்லித்தான் சொல்லணும் இப்படி தான்ப்பா படிச்சுக்கணும்னு அப்போ துரிதக் கஷயத்வாரா துரிதம்னா கஷ்டங்களையெல்லாம் பாபங்களையெல்லாம் நிச்சயமாக நாசம் செய்வார் அவ்வளோதான் இதனுடைய தாத்யம் அப்படிப்பட்ட அக்னி பகவானுக்கு நாம் சோமரசத்தை கொடுப்போம் நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கிறார் அவர் அப்படிப்பட்ட அக்னி பகவானுக்கு நாம் இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம சத்ருக்களையும் அழிக்கிறார் நம்ம பாபத்தையும் நாசம் பண்ணுறார் அதனால் அக்னிமீலே புரோஹிதம் முதல்ல எடுத்த உடனே அக்னிதானே அக்னிம் ஈடே புரோஹிதம் அக்னிம் ஈடே அக்னிமீழே புரோஹித தே யஜஸ் தேவம் ருத்விஜம் யஜ்ஸ் தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாத்தமம் இதெல்லாம் வந்து அக்னியை அக்னிக்கு விசேஷங்கள் அக்னியை ஸ்துதி பண்ணி பூஜை பண்ணும் அக்ன ஆயாஹி வீதையே கிருண முதல்ல அக்ன இங்கேதான் ஷன்னோ தேவி ரபிஷ்டய ஆ போ பவன் து பீத்தயே ஏ முதல்ல சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னென்னா இந்த ஜலம் வந்து நமக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆ போ குடிக்கிறதுக்கு ஜலம் நன்னா கிடைக்கட்டும்னு அர்த்தம் ஆப்போ பவன் து பீத்தையே ஷயோஹோ ஷன்னோ அபிஷ்டயே வாழ்க்கையில் நல்ல சௌக்கியமானுங்கிறதுக்காக பகவான பிரார்த்தனை பண்ணோம் எல்லா தான் ஸ்தோத்திரங்கள் இஷையத்வா மாத்திரம் என்னென்னா முதல்ல எடுத்தோன்னா குச்சியை உடைக்கிறது கோபத்துக்கு இஷையத்வா ஊர்ஜயத்வா வாயவஸ்த உபாயவஸ்தயவோபஸ் சவிதா பார்ப்பு ஸ்ரேஷ்டதமாய கர்மனே ஸ்ரேஷ்டதமாய கர்மனே துவா இஷே உயர்ந்த கர்மத்துக்காக வேண்டி ஒரு குச்சியை பார்த்து மரத்தை பார்த்து ஸ்தோதிரம் பண்ணுறான் வந்து யாகத்துக்கு உபயோகம் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் அடுத்த வாக்கியத்துக்கு போகிறோம் அடுத்த ருக்குது தாம்ம் தலந்தீம் வைரோச்சனீம் கர்மலேஷு ஜுஷ்டா சுவீம் அஹம் பிரபே அது எல்லாம் விஷேஷணம் அஹம் துர்ம் தவீம் பிரபே நான் துர்தேவியை அடிகேன் அக்னியில் அவள் விளங்குறாளா அக்னியில் ஜுவாலா ரூபமாக இருக்கா துர்காதேவி அந்த ஜாலா தேவி ஜுவலா முக்கியாக இருக்கக்கூடிய அந்த துர்காதேவியை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம் அவ்வளோதான் எல்லா பிரார்த்தனைகள் நல்லதையே நினச்சி கேட்டுட்டே இருக்கிறது விடாமல் அதையே சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க கெட்டது வராது நல்லதையே உள்ளே போயிட்டே இருந்தேன் கெட்டது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அது எப்படிப்பட்டது நான் அக்னி வரணும் அக்னியை போல நிறமாக இருக்குது அவளுக்கு தபசா ஜுவலந்தி நல்ல தபஸனால் பிரகாசிக்கிறாள் ஆனால் இந்த தபஸ்னால் இந்த இடத்துல வந்து ஹீட் சூடு தபசா ஜுவலந்தி வைரோச்சனி அக்னி சமான வர்ணாங்கிறார் ஜுவலந்திங்கிற வார்த்தைக்கு இவர் சொல்கிறார் தன்னுடைய தன்னுடைய எரி எரி எரிக்கும் ஆற்றலால் நம்முடைய சருக்களை எரிக்கின்றாள் அது மாத்திரமில்லை வைரோச்சனி விரோச்சனிங்கிற வார்த்தை வைரோச்சனின்னு சொன்னால் விசேஷேன ரோச்சத்தை ஸ்வயமேவ பிரகாசத்தை இது விரோச்சனா பரமாத்மா தேன திருஷ்டத்துவாத்து வைரோச்சனி அதாவது வைரோச்சனின்னு சொன்னால் பரமாத்மாவுடைய அனுகிரகம் பெற்றவள் இந்த துர்காதேவி வைரோச்சனின்னா பிரகாசமாக இருக்கிறவள்னு அர்த்தம் அதாவது சுயமா பிரகாசம் பண்ற அந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகம் பெற்றவள் கர்மஃலேஷு துஷ்டாம் கர்மஃலேஷு துஷ்டாம்னு சொன்னால் போற்றப்பட்டு பூஜை பண்றவாழ்னா தியானம் பண்றவாழ்னா ஸ்தோத்திரம் பண்றா கர்மஃலேஷு எதுக்காக பூஜை பண்றான்னா ஸ்வர்க்க கர்மபலேஷ் கர்மபலனை கொடுக்கணும் இல்லையா நாம் ஒரு கர்ம பண்ணினா அதுக்கு பலன் வரணுமே அந்த கர்மபலனை கொடுக்கக்கூடியவர்கள் கர்மபலன் கர்மபலனை முன்னிட்டு பூஜை பண்ணுகிறார்கள் அதற்காக பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியவள் அவள் அப்பேற்பட்ட துர்காதேவி சரணம் பண்ணுறேன் என்னாகும்னா தரசே சுதரசி சுதரசி அப்படின்னு சொன்னால் நன்னா நம்மளை வந்து கஷ்டத்தை விட்டு கடக்க வச்சுடுவான்னு அர்த்தம் கஷ்டம் நீக்கும் மந்திரங்கள் அவ்வளோதான் கஷ்டம் நீக்கும் மந்திரங்கள் இதெல்லாம் சரியாக ஜபம் பண்ணால் கஷ்டங்கள்லாம் வராது சுதரசி ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சாஸ்திரத்தில் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு வழி வந்தால் தாங்கிக்கிறதுக்கு வழி ரெண்டு தான் இருக்கிறதுக்கு டாக்டர் முதல்ல வழி சொல்லுவார் அதையும் மீறி நம்ம என் சாப்பிட்டோம்னா நோய் வைத்திய நோயை தீக்கிறதுக்கு வழி சொல்லிக் கொடுப்பார் மருந்தை கொடுப்பார் அவ்வளோதான் அதிலே ரெண்டு வியாதி இருக்குது அன்னஜம் கர்மஜம்னு இருக்குது சாப்பாட்டினால் வர்ற வியாதி நம்ம பண்ண பாபத்தால் வர்ற வியாதி ஆயுர்வேதத்தில் ரெண்டாக புரிஞ்சு விட்டா சாப்பாட்டினால் வர்ற தான் மருந்து விடுவான் கர்மத்தினால வர்ற வியாதிக்கு பரிகாரம் தான் எதாவது பரிகாரம் பண்ணிச்சு விடுவாள் அந்த ஹோமத்தை பண்ணு இந்த ஹோமத்தை பண்ணு அதை தான் சொல்லுவாள் ஆயுர்வேதத்தில் அதுதான் இருக்குது சுதரசி சுதரசின்னு சொன்னால் ஹே சுதரசி சுதரசின்னு சொன்னால் நன்றாக எங்களை கடக்க வைக்கின்றது இது வந்து சம்போதனம் சம்போதனை பிரதம சம்போதன பிரதமா சம்போதனம்னு சொன்னால் ஹே சுதரசி எல்லாவற்ற எல்லோரையும் துன்பத்திலிருந்து நன்கு கடக்க வைக்கும் ஆற்றல் படைத்தவளே பரசே நமகா கடக்கு கடத்துகின்ற உனக்கு வணக்கம் துன்பத்தை கடத்து உனக்கு வணக்கம் கடக்க வைக்கின்ற உனக்கு வணக்கம் ஹே சுதரசி தரசே என்ன சொல் துியம் நம தே தர நம உனக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அடுத்தது மூணாவதுக்கு அக்னே த்தோம் பாரன்ஸ்வாஸ்திபிதி பூஷ ப்ரீபகுனு தனயாஜோ ஹே அக்னே அக்னி பகவானே நவ்யஹா நவ்யான்னு சொன்னால் ஸ்தோதவியஹாத்வம் நவ்யஹாத்வம் நீ வணங்கத்தக்கவனாகிய உன்னை வணங்கத்தக்கவனாகிய உன்னை நீ கஷேமக்காரி எங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவள் கொடுக்கக்கூடியவன் விஸ்வா துர்காணி அதி மந்திரத்தை நீங்கள் கவனிச்சுட்டே புரியும் நவ்யஹாத்வம் வணங்கத்தக்க உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அஸ்மான் எங்களை ஸ்வஸ்தி பிகி அஸ்மான் ஸ்வஸ்தி பிகின்னு இருக்குது எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்ல விஷயங்களையெல்லாம் கொடுத்து கஷ்டங்களை எல்லாம் நீக்கி விஸ்வாதுர்கானி அதி தரதி ஏற்கனவே பார்த்து முதல் வரையிலே வந்துது அதே தான் திரும்ப சொல்கிறதுக்கு விஸ்வாதுர்கி அதி அதி துர்காணி ஸ்வஸ்வஸ்திபிரதி துர்காணி விஸ்வ இங்கே பிரிக்கலாம் தான் பிரிச்சுக்கலாம் அதி துர்காணி விஸ்வான் சர்வ அபத அதிசயன லங்கயித்வா பாரைய பாறையான்னு இருக்கு அதை வந்து பாறையான்னு மாற்றிக்கணும் ஸ்லோக மந்திரத்தில் வந்து பாறையான்னு இருக்குது அதை பாறைய எங்களுக்கு என்ன இதனுடைய தாத்பரியம் என்னென்னா வணங்கத்தக்க அக்னி ஆகிய உன்னை நாங்கள் வணங்குகிறோம் நீ எங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் போக்கி நல்ல விஷயங்களையெல்லாம் எனக்கு எங்களுக்கெல்லாம் கொடுத்து எங்களை கஷ்டத்துலேருந்து நீ காப்பாற்றணும் கரையேற்றணும்னு அர்த்தம் பாறைய ஹஸ்மான் ஸ்வஸ்திபிகி பாறைய எங்களை காப்பாற்று பரத்தீரம் நயங்கிற பரத்தீரம் அந்த அக்கறைக்கு கொண்டு போய் சேக்கு துன்பமாகி இக்கறையிலிருந்து இன்பமாகி அக்கறைக்கு கொண்டு போய் செலுத்து நகா அஸ்மாக பிரசாத அது அப்புறம் அது மாத்திரம் இல்லை அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா கஷ்டத்தை த எங்களுக்கு இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போன சும்மா இதுக்காக சொல்கிறேன் கஷ்டத்தை நீக்கிறது நீ என்ன பண்ணணும்னா பூஷ பூஷன்னா சிட்டி புரி பூஷ நகரத்தில் நகரத்தில் எங்களுக்கு நகரத்துக்கு இடையில் ஒரு கிரவுண்டு வரும் நல்ல ஹார்ட் ஆஃப் சிட்டி ஆழ்வார்பேட்டையில் எங்க எப்படிப்பட்டது வேணும்னா பிருத்வி ப்ரித்வின்னு சொன்னா நல்ல நெயில் நிறைய பெரிய லேண்டு வேணும் எனக்கு நகரத்துக்கு நடுவில் பெரிய அளவில் எனக்கு ஒரு லேண்ட் வேணும் அதான் அதுவும் என்னன்னா ராஜ்பவன் மாதிரி பெருசாக இருக்கணும் ராஜ்பவன மாதிரி பெருசாக இருக்கணும் ராஜபவன மாதிரி சொல்கிறார் பாரு அந்த வார்த்தையை படித்தா தான் புரியும் அஸ்மாக்கம் தொத் பிரசாதாத்து பூஷ யா நிவாச யோகியா வசிக்கிறதுக்கு தகுந்த இடமா இருக்கணும் அது அப்புறம் சாபி பிருத்வி பிருத்விங்கிற வார்த்தைக்கு விஸ்தீர்ணா பவத் விஸ்தீர்ணமாக இருக்கணும் நல்ல அகலமாக இருக்கணும் உர்வி சர்வச நிஷ்பாதன யோகியா பூமிரப்பி பகுலாக பவத் அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது இங்கே போகிற அடிச்சா அங்கே போவேன் அங்கே போகிற அடித்தா இங்கே வருவேன் அது மாதிரி ஊருக்குள்ள நன்னா எங்களுக்கெல்லாம் இருக்கட்டும் பகுலாபவத் எதுக்கு நான் என்ன நான் மாத்திரம் இல்லை நல்ல குடும்பங்கள் மாத்திரம் இல்லை நிறைய யாகங்கள்லாம் பண்ணணும் ஹோமங்கள்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் நிறைய வசதிகள்லாம் போகணும் அப்படி சொல்லி நல்ல நகரத்தில் இப்படிலாம் ஓகும் தொஞ்ச தோக்காய சரி இதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டா என்ன தொஞ்ச தோக்காய தனையாய எங்கள் குழந்தைகள் தோக்காய தனையாயன்னா எங்களுடைய குழந்தைகளுக்கு புத்தாய அவர்களுக்கு தோக்காய தனையாய தனையன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா புள்ள தமிழ்லேயே சொல்கிறாங்க இல்லையா இருக்கு தோக்காயன்னு சொன்னால் புள்ளையோட புள்ளை தோக்காய தனையா ஷையோ பவா இருக்கு பவாங்கிற வார்த்தையை பவான் அர்த்தம் பண்ணிக்கணும் அவளுக்கு சுகத்தை கொடுக்கணும் எனக்கும் சுகம் கொடுக்கும் சுகமானோ என் பிள்ளைக்கு சுகமானோ என் பேரனுக்கும் சுகமானும் இதெல்லாம் லேண்டெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் தர்மத்தை அனுஷ்டித்து நாங்கள்லாம் சௌரியமாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணு இது தான் யாருக்காவது கிரவுண்டு வேணுமா இந்த மந்திரம் சொல்லுங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கோ தினம் இல்லாட்டி வாத்தியாரை வச்சு துர்காசுக்தன்னு சொல்லி ஹோமம் நல்ல கிரவுண்டு லேண்டெல்லாம் கிடைக்கும் டாக்ஸ் எக்ஸாமிஷனோட சொல்லி வைங்க வெல்த் வெல்த் டாக்ஸ்லாம் இது பண்ணி இது பண்ணுவோம் சொல்லணும் மிஸ்ரயிதா பவ சங்கோ பவான்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் சுகத்தை கூட்டிக்கூடுன்னு அர்த்தம் இது இன்னும் நல்லா பதம் பண்ணி எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான மந்திரம்தான் பதவரை எழுதி இந்த மந்திரத்தை போட்டு பதவ எழுதி தான் போட்டுக்கார் பதவரெல்லாம் போடலை பதவுரை எழுதி புழிப்புரை எழுதி விளக்கம் கொடுத்து மேற்கோள் காமிச்சோன்னு வச்சோம் கூட ராமாயண மகாபாரத்துலேருந்து ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் தான் பா மந்திரத்துக்குள்ளே இருக்குது எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் தான் வரும் ஹே ஜாத்த வேதா துர்கஹா எல்லா கஷ்டத்தையும் போக்குறவன் நீ திரும்பவும் அதே தான் விஸ்வானினோ துர்கஹா அர்த்தம் துர்கம் ஹந்தி இது துர்கஹா கஷ்டத்தை நாசம் பண்ணுறவன் கொல்றவன் அர்த்தம் நகா எங்களுக்கு விஸ்வானி துரிதா எல்லா பாபத்தையும் சிந்துன் நனாவா பரிஷி அதே அர்த்தந்தான் மாற்றி மாற்றி வருது நாவா சிந்து எப்படி வந்து கடலா கப்பலால் கடலை கடக்கிறோமோ தண்ணீரை கடக்கிறோமோ அப்படி நாங்கள் பண்ண பாபத்தை எல்லாம் நீ நீக்கிடும் அதே அதே மீனிங் தான் சேம் மீனிங் தான் வருது ஓ ஜாத நீங்கள் அக்னி பகவானே நீங்கள் எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவர் எப்படி போக்குவீர் கப்பல் கடலை கடப்பதற்கு உதவி செய்வது போல் நீங்கள் போக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஹே அக்னே நீ வந்து என்ன பண்ணணும் அக்னி பகவானே அத்திரி மகரிஷி மாதிரி எங்களுக்கு நீ ப்ளஸ் பண்ணணும் இந்த சாக்கில் அத்திரிக்கு ஸ்துதி விட்டுட்டா அத்திரிவத்து மனசா கிருணானா அத்ரி மகரிஷி எப்படி சங்கல்பம் பண்ண மாத்திரத்தில் எல்லாம் கிடைச்சதோ எல்லாம் பண்ணினாரோ அது மாதிரி நீ எனக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும் அவிதா போதி போத்யவிதான் இருக்குது பிரிக்கணும் அவிதா எங்களுடைய சரீரத்தை காப்பாற்றி தனு நாம் எங் தனு என்னோட உடம்பு மாத்திரம் இல்லை உடம்பு குழந்தைகள் உடம்பு எல்லாருடைய உடம்பையும் நன்னா ரக்ஷணை பண்ணி அது மாத்திரம் இல்லை அதை அதை பிரக்ஷணம் பண்ணுறதுல நீ வந்து கவனமாக இருந்து பண்ணணும் போதிங்கிறதுக்கு புத்தியஸ்வ கவனமாக நீ எங்களை காப்பாற்றுறோம் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இந்த நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இந்த நான் ஸ்லோகம் என்ன அக்ரத ப்ருஷ்டதைவ பார்ஷ்வத்ச மகாபலவ் ஆகர்ணபூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ இதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையா எல்லோரும் சொல்லிட்டு கொண்டு நினைக்கிறேன் நிறைய பேர் தெரியும் இந்த ஸ்லோகம் இல்லையா அகிரத ப்ஷ்ட்ஷ்த்தாபலோ ஆகர்ணபூர்ணன்வனோ ரஷய்தாம்ணிகஞ்சலி நமராமாயணத்தை சொல்கிற போதுபத்தினான் சொல்றது ஆதமர் தாத்திரம் சர்வம்பதம் லோகாபிரராமம் ஸ்ரீராமம் பூயோயோ நமாயம் ஆர்தநீத்தீதிநாசனம் ரிவிஷதா காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாயம் அடுத்தத அக்ரத பிருஷ்டதஷ் சைவ பார்ஸ்வத மகாபலவ் ஆக்கர்ண பூர்ண தன்வானவ் ரக்ஷதாம் ராமலக்ஷ்மணம் இப்போ நிறைய பேர் ரொம்ப வந்து சொல்லுவாள் எங்கள்ட்டெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி தாங்கவே முடியல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு இங்கே ஆற்றுக்குள்ளே ஒரு வகையான தொந்தரவு வெளியில் இன்னொரு வகையான தொந்தரவு எங்கே பார்த்தாலும் தொந்தரவு மயமாக இருக்குது தாங்க முடியல என்ன பண்ணுறதும்பா அப்போ நம்ம என்ன சொல்லிவிடுறதுன்னா இதெல்லாம் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில்லாம் சில சமயம் கிராமங்களில் இருக்கும் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது நம்மளே பரிசு நினச்சிட்டு இருப்போம் அதுக்கெல்லாம் என்னென்னா அக்ரதக முன்னால் பிருஷ்டத்தகை பார்ஸ்வத்தகை ரெண்டு சைட்லையும் முன்னால் பின்னால் ரெண்டு பக்கம் யார் இருக்கணும்னா முன்னாலேயும் ராமலக்ஷ்மணாக நிற்கணும் ஏன் இந்த பக்கம் ராமலக்ஷ்மணாக நிற்கணும் பின்னாலையும் நிற்கணும் இந்த பக்கமும் நிற்கணும் எப்படி நிற்கணும்னு தெரியுமோ ஆ கர்ணபூர்ண தன்வானம் அவள் அந்த வில்ல பிடிச்சிட்டு காது வரைக்கும் எடுத்துகிட்டு நிற்கணுமா எப்படி ஆ கர்ண பூர்ண தன்வானம் ரக்ஷதாம் ராமலக்ஷ்மணன் எங்களை வந்து காப்பாற்றணும் இந்த பக்கம் ராமலக்ஷ்மணாக நிற்கிறா வில்ல வச்சுண்டு இப்படி காது வரைக்கும் நீட்டுன்னு நிற்கிறாள் எப்போ வேணாலும் விட்டுவிடுவா யாரோ வந்தான் விஸ்வாமித்திர யாகத்தை காப்பாற்றின மாதிரி விஸ்வாமித்திர யாகம் பண்ணிட்டுருக்கோம் சுத்தி வதனே வதனை செக்யூரிட்டி கொடுத்துருக்கா வதன் காப்பாற்றிருக்கா யாகம் பண்ணுறது இந்த மாதிரி சுற்றி வர நிற்கிற மாதிரி எனக்கு இருக்கணும்னு எப்படி சைக்கலாஜிக்கலாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது ஆஹா இது போருமையாக ஒரு மந்திரம் சௌரியமாக இது பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்மளதில் பார்த்தா இவ்வளோ பிரார்த்தனை குளித்து இப்போ தான் குளித்து முடிச்சிருக்காங்க குளிச்சு முடிச்சு நிற்கிறான் நின்று இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் ஜா தகையை ஸ்நானம் பண்ணி முடிச்சோட அதை சொல்லணும் ஜா தவையே தசை சுரபா பிரசோபம் ராத்தி சொல்லிகிட்டு வந்து இந்த அர்த்தமும் தெரிய ஆரம்பிச்சுன்னு வச்சு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னா அது இன்னொரு மீனிங் சொல்லிய பாட்டின் பொருள் கடவுள் கடவுளையும் உணர்ந்து கொண்டு இந்த பாட்டோட பொருளையும் உணர்ந்து கொண்டு எவன் சொல்கிறானோ அவன் சிவபுரன் செல்லுவான் நல்ல பிரார்த்தனை இதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் எங்கே வரும் சனிப்பெயிற்சிக்கெலாம் என்னத்துக்கு தனியாக கோயிலுக்கு போகணும் அவசியமே இதை மாத்திரம் பண்ணிவிட்டா இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிவிட்டா ஸ்பெஷலாக சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே அத்திரிவத்து அதனால அவர் தான் சொன்னாராம் ஆத்மா அவர் சொல்லியிருக்காராம் அவர் வார்த்தை சொல்றார் ஆத்மூபம் ஏன பூ தானாம் தயாம் குருவீத்தமானவா தன்னையே தனக்கு தன்னை மாதிரி எல்லாரையும் நினைச்சிருந்து எல்லாருக்கும் தய காட்டணும்னு சொல்லி அத்திரி சொல்லியிருக்காருன்னு கோட் பண்ணுற அத்திரி மகரிஷி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கோட் பண்ணுற ஆக எல்லோரும் சுக சுகமாக இருக்கட்டும் சர்வே சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமையாக சர்வே பத்ராணி பசியுன்னு சொல்கிறோமே அது மாதிரி அத்திரிவத்து மனசாகிருணானஹா மனசாகிருணானஹான்னா என்னர்த்தம் மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நன்னா இருக்கட்டும் க்ஷேமாயிருக்கட்டும் அப்படி சொல்கிறாராம் அத்திரி உலகம் முழுக்க நன்னா இருக்கட்டும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறார் அவர் அது மாதிரி எல்லாரும் பண்ணணும் அத்ரிவது அஸ்மாக்கம் தனூநாம் போ அவிதா போதி எங்களுடைய சரீரத்தை நன்றாக காப்பாத்தணும் கவனமாக காப்பாத்தணும் அடுத்த மந்திரம் படிக்கலாம் பிரதநாதிதும் அக்னிகும் துர்காணி விஸ்வ க்ஷாமேவோ அதி துரிதாத்யி எல்லாம் பார்வை திரும்ப திரும்ப விஸ்வா துர்காணி விஸ்வா துர்காணி வந்துட்டே இருக்கு பிரதனாஜிதம் இந்த அக்னி எப்படிப்பட்டவர்னா யாரெல்லாம் தன்னை வந்து இது பண்ணுறாளோ அவாளையெல்லாம் ஜெயிச்சுடுவார் அக்னி பகவான் அப்படிப்பட்ட அக்னி நானும் என்ன பண்ணணும்னா என்னை எதிர்க்கின்றவர்களை நானும் வெல்ல வேண்டும் அது மாத்திரமில்லை நான் வந்து பொறுமையாக பிறரை வெல்ல வேண்டும் வெல்றதுன்னா நானும் தாட்பூட்னு வெள்ளுடக்கூடாது சகமானம் அக்னி பகவான் வந்து எப்படி இருக்கார்னா பிரித்தனாஜித்தனாக இருக்கிறார் சகமானமாக இருக்கிறார் சகமானம் அப்படிப்பட்ட உக்ரம் ஆனால் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை உக்ரமானவர் உக்ரம் அக்னி பரமாத்து சதஸ்தாத்து அந்த மேலே அந்த அவர் எங்கே இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அக்னி பகவான் அவரை நாங்கள் ஆகுதி பண்ணி இங்கே கூப்பிடுறோம் இந்த அக்னி பகவான் பிறரை வாட்டி எடுக்கிறவர் ஆனால் பொறுமையாக தான் வாட்டி எடுப்பார் தப்பு பண்ணுறவாட பொறுமையாக தான் வாட்டி எடுப்பார் கவனமாக தான் பண்ணுவார் அப்பேற்பட்ட அக்னி பகவானுங்கிறார் இதுலேருந்து தனக்கு பிரார்த்தனை புரிஞ்சு போயிடுறது அக்னி பகவானுக்கு லக்ஷணம் சொல்கிற போது தனக்கு புரிஞ்சு போயிடுறது நானும் என்ன பண்ணணும் என்னை எதிர்க்கிறவர்களை பொறுமையாக தான் நான் வெச்சு காணணும் ஏன்னா அக்னியை அப்படிப்பட்ட அக்னியை நான் பூஜை பண்ணுறேன் நானும் அப்படி தான் இருக்கணும் அவரை வந்து அவரோட ஸ்தானத்திலேருந்து நாங்கள் இங்கே பூஜைக்காக அழைக்கிறோம் இந்த அக்னி அக்னவு பிரதிஷ்டாபயாமி ஓம் இத்தி அக் ஓம் பூர் போஸ்வரோமி அக்னி பிரதிஷ்டாப்பிய அப்படி பண்ணணும் அப்படி பண்ணால் எங்களுடைய க்ஷாமத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு க்ஷாமத்துங்கிற வார்த்தைக்கு நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு நாங்கள் பண்ண பாபங்களையெல்லாம் இந்த அக்னி பகவான் அதி துரிதா தி அதேதான் துர்காணி விஸ்வா பரிஷதித்தின்னு இருக்கு ஏற்கனவே வந்திருக்கு சனஃபரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்துதாத்யி சரிசமையாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அது சனஃபரிஷதர்கி விஸ்வா க்ஷாம தேவோ அதி துரிதாத்யக்னிஹி அங்கே நாவேவ சிந்து தேவ இதுதான் இதோட அர்த்தம் இன்னும் விசேஷமாக சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தது அதுவும் எங்களுடைய எல்லா பாவம் இதில் நிறைய விசேஷம்னு சொல்கிறேன் பிரம்மஹத்தி முதலான எல்லா பாவங்களையும் போக்கிடுவார் எந்த ஜென்மாவிலியாக நம்ம எதாவது பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஜென்மாவில இருக்குதுன்னு என்ன எந்த நேரத்தில் என்ன வருதுன்னு நமக்கு தெரியறதில்லை எந்த பாப்பம் எப்போ வேலை செய்யு நமக்கு தெரியறதில்லை ஆகையினால நம்ம அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அடுத்தது எட்டாவது இருக்குது ஆறாவது இருக்குது பிரத்னோஷி கமீட்டியோ அத்ஷு சனா சஹோ पिप्रय யஜஸ்வ அத்வரேஷு ஈட்யா அத்வரேஷுனா யாகங்கள்ல நீ பூஜை பண்ணப்படுகிறாய் கம்ீட்யான் இருக்கு இல்லையா கம் ஈட்யான்னு பிரிக்கணும் ஈட்டியாகனா ஸ்தோத்திரம் பண்ணப்படுறது ஈடேங்குறோம் அக்னிமீடே அக்னிமீடே புரோஹிதம்ங்கிறோம் ஈடேன்னா அர்த்தம் அதுக்கு ஈட்டியாத்வம் வழிபடப்படுகின்ற அத்வரேஷு ஈட்யா அத்வரேஷு ஈட்டியாகனா யாகங்களில் பூஜை பண்ணப்படுற உன்னை நாங்கள்னா என்ன பண்ணுறோம்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் நீ எனக்கு என்ன பண்ணுற பிரத்னோஷி எல்லாம் எங்களுக்கு வந்து நல்ல நல்ல பொருளை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கிறாய் பிரத்தனோஷி விஸ்தாரசி சுகத்தை கம் பிரத்னோஷின்னு படிக்கணும் கம் பிரத்னோஷின்னு சொன்னால் சுகத்தை நீ கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாய் சனாச்சோதா நவ்யஷ்ட சத்ஷி கர்மபலனை நீ கொடுக்கக்கூடியவள் அப்படி அக்னி பகவான் சொன்னோம் கர்மபலனை நீ தான் கொடுக்கிறாய் சனாச்ச ஹோதா நவ்யஷ்ட சத்ஷி நீ எங்களால் புகழப்பட்டு யாகத்தில் நிற்கிறாய் நவ்யகா சத்ஷின்னு பிரிச்சுக்கணும் நாங்கள்லாம் உன்னை பூஜை பண்ணுறோம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் நவ்யஷ்ட சத்ஷி யாகத்தில் நீ வந்து நிற்கிற எப்போவுமே எல்லா யாகத்துலேயும் நீ வந்து இருக்கிறாய் சுவாஞ்ச அக்னே தனுவம் பிப்ரயஸ்வ நாங்கள் கொடுக்குற ஆகுத்தினால் நீ உன்னை காப்பாத்திக்கோ உன்னை காப்பாற்றிக்கோ அஸ்மபெஞ்ச சௌபகம் ஆயுஜஸ்வ நாங்கள் உனக்கு நெய்யை விடுறோம் நீ உன்னையும் நன்றாக காப்பாற்றிக்கோ நா பிப்ரையஸ்வன்னு சொன்னால் அக்னே தனுவம் பிப்ரையஸ்வ பிப்ரயஸ்வன் பிப்ரையஸ்வன் தான் இருக்கு உக்கள் எப்படி இருக்கு ஆ பிப்ரையஸ்வ நீயும் என்ன பண்ணுற நாங்கள் கொடுக்குற ஆகுத்தினால் உன்னை வந்து சம்ரக்ஷணம் பண்ணிக்கோ உன்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கோ எங்களுக்கும் சௌபாகியத்தை கொண்ட சௌபகம் ஆயஜஸ்வ அஸ்மபிய சௌபகம் நல்ல விசேஷமான பாகியங்களெல்லாம் எங்களுக்கும் சௌபாகியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை இந்த கோபுரி துஷ்டம் இங்கே காணும் அது வேற ஒரு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இல்லை இதில் இல்லை ம் இருக்குது ரெண்டு பாடமாக இருக்குது ரெண்டு பாட வியாக்கியான தனியாக இருக்குங்கிற கோபிர் துஷ்டம் அயுதோ நிஷித்தம் உங்கள் இருக்காது இருக்குது மந்திரம்தான் இருக்குது தமிழ் அர்த்தம் கிடையாது இல்லையா ஓஹோ இவர் இதை இவர் போட்டிருக்கிற மீனிங் பரவாயில்லை இந்திரனிடம் விளங்கும் சக்தியே பாவத் தொடர்பின்றி பாவனமான பொருள்களுடன் கூடி அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு எங் அப்படித்த அபிஷேகம் செய்யப்பட்டு எங்கும் பறவினருக்கும் உன்னை சேவிக்கிறேன் சொர்க்கத்தின் உச்சியில் வசிக்கும் தேவர்கள் விஷ்ணுபக்தனான என்னை இவ்வுலகில் இருக்கும் பேரின்பத்திற்கு உரியவனாக்குதல் வேண்டும்ன்னு போட்டிருக்கு தமிழில் நம்ம இதை பார்ப்போம் கோபிர் துஷ்டம் அயுஜோ நிஷித்தம் தவேந்திர விஷ்ணோகோ அனுசஞ்சரேம நாகசிய பிருஷ்டம் அபிசம் வசானஹ வைஷ்ணவீம் லோக வைஷ்ணவியும் லோகம் இகம் ஆதயந்தான் இங்கேயே எங்களுக்கு வந்து அந்த ஆனந்தத்தை கொடு விஷ்ணு லோகப் பிராப்தியை இங்கேயே கொடு எங்களுக்கு பசுமாடுகளெல்லாம் கொடுத்து எங்களை எல்லாம் நன்றாக சம்ரக்ஷணம் பண்ணி காப்பாற்றி கோபிர் துஷ்டம் அயுஜோ தவேந்திர விஷ்ணோகோ அனுசஞ்சரேம நாகச பிருஷ்டம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து எங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை நம்ம மேலும் அப்புறம் பார்க்குறோம் இதை நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த மந்திரம் இங்கே இருக்காதுன்னு தெரியல நான் இருக்குன்னு நினைச்சுட்டேன் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் ஓம் சகனாபவத்து சகனோனத்து சீங்கமஸ்துமா வித்விஷாவை ஓம் சாந்தி ஹரி ஓம்